வாட்படை போதி வாட பருத்திடை போதி எனக்குடியே சண்ட பசுதரை மேற்குத்திவாய் இந்த Grow hopefully, you're singing flowers that다가 terminar in every matter and enjoying where it glows and reframes, making everything chamado you realize, goodbye not horrible, they'll show you everything, all little ones came down to you and then come at your vai bautiful, all you've finished is redeeming and after working so you begin this before I have your feet Judy, yes, the shibiki셔서 you take the same time to excel at this point. she will find you that again. உயிர் தரிக்காது அந்த நிலையில ஆண்டாள் வந்துட்டா அப்போ வந்து அங்க இருக்கிறவா பார்த்துட்டு என்ன நினைக்குமோ தெரியாது என்ன ஆகுமோ தெரியல மாதிரி மனசிட்டு மாடம் தான் ஒரு நாள் ஒரு தங்க மாட்டான் எங்க ஜனம் எங்க இருக்கும் எங்க புண்ணு இருக்கும் அங்கதான் போவான் காடு காடா போவான் பசுமாடு மேற்க அவன தொழில அவனை மறந்துக்குமா அப்படின்னாலாம் இதுவாட ஆண்டால் கண்டி நம் மேய்க்கனோ காப்பாத்தானே அந்த அந்த அந்த காப்பாத்தினா பெரிய மழை கொட்டிச்சு மழை கொட்டச்சு அந்த கஷ்டம் ரிஷிகள் பண்ணச்சு அவளை காப்பாத்துறதுக்கு வந்த ராமன் மாதிரி கிடையாது கண்ணன் ஆயத்துல பிறந்து கையில வந்து வில்லு வச்சுக்கலாம் சாமான்யமா ஒரு கோலம் வச்சுக்கோ பாசிட்ட கி பாற்றமேத்து உண்ணப்புளத்தில் பிறந்து நீ குற்ற எங்களை கொள்ளாமல் போகாதுங்கிற என்ன காரணம்னா இந்த மாடு கன்றுகள்லாம் சாப்பிட்டு அதுக்கு வயல் நிறைஞ்சாதான் இந்த இடையர்கள்லாம் சாப்பிடுவான் இல்லைன்னா சாப்பிட மாட்டான அப்போ அந்த வாயிலா ஜீவங்கள் வயிற நெறைஞ்சாலும் அப்படிப்பட்ட ஒரு சௌலபியமான ஒரு பொறுப்பு வச்சிட்டு இருக்கான் கண்ணன் இல்ல ஏன் பெற்றம் உண்ணம் குடத்தில் ஆண்டாள் அப்படின்னா பின்னாடி கோவிந்தாங்கிற அத்தனோட புருஷார்த்தத்தை வேண்ட நாராயணாமத்தை சொல்லல ஆண்டாளை பொறுத்த வரைக்கும் நாராயண நாம சிறுவேர் அவளுக்கு அவளுக்கு கண்ணன் கோவிந்தன் கோபாலன் ராஜகோபாலம் இதுதான் அவளுக்கு பெரிய பேரு அதனால புருஷாத்த நாராயணான்னு சொல்லல பரவாச தேவனே கூப்பிடலாவோம் அங்க சொல்ல கோவிந்தாங்கிறார் இந்த பின்னாடி கோவிந்தான் அதுக்கு முன் சாக்கிரத ஆண்டாள் வந்து ரொம்ப ஜாக்கிரதை கருமணி நம்மளை மாதிரி கிடையாது வாய் உடைச்ச ரொம்ப கேர்ஃபுல்லா விடுவோம் பின்னாடி கோவிந்தான்னு சொன்னா இந்த கோவிந்தான் இந்த கோப்தம் பல பொருட்கள் உண்டு கோவிந்தான்றதுக்கு நிறைய அர்த்தங்கள் தெளிவா சொன்னா அதுல தசாவதாரத்துக்கும் அந்த கோமி இந்தான்றதுக்கு ஒவ்வொரு அவதாரத்துமே அந்த கோமி இந்தான்றதுக்கு சொல்லலாம் அப்போ மத்திய அவதாரத்துல இருந்து பூர்மாவதாரத்துல இருந்து வராக அவதாரம் வராக அவதாரம் பூமி பூமி சப்தத்தையும் புரிக்கும் கோமி கோ சப்தம் பூமியும் சொன்னோம் அப்ப வராக அவதாரத்தை அவர் என்ன நினைச்சு பாரா கோன்னு சொட்டா பூமி நம்ம தான் இந்த பூமியை பொருட்டுன்னு வந்தோம் நினைச்சு பாரா அதுல திருவிக்கரம் அவதாரம் கொண்டேன்னா அவர் வந்து உலகத்தை அழந்தவர் இப்படி இந்த அவதாரங்கள் எல்லாம் நினைச்சு விட்டாங்கன்னா அவங்க கோன்னு சொன்ன ஆட்டா கோன்னு சொல்ட்டா நம்ம அவளுக்கு வேண்டியது கோவிந்தன் இந்த கோபாலன் ராஜ கோபாலன் தான் அவளுக்கு வேண்டியது அதனால என்ன பண்ணிட்டா முன்னாடியே பெற்ற மேய்த்து உண்ணம் குளத்தில் பிறந்து விட்டான் அப்ப மத்தவாள் பெற்ற மேய்த்து உண்ணும் குளத்துல மத்த அவதாரங்கள்லாம் கிருஷ்ண அவதாரம் மட்டும்தான் பிறந்திருக்கு கோபாலன் தான் அவனுக்கு கோபாலன் அதனால முன்னாடி உண்ணும் குளத்தில் இருந்து சொன்னதுனால இந்த பெருமாள்லாம் வந்தாவே பின்வாங்கிடுவார் ஒரு காலம் முன் வச்சாலும் ஐயா ஐயா உண்ணும் ஆண்டாள் நமக்கு பின்னாடி பேக்கடி சொல்லலாம் எல்லா பெருமாளும் பேக்கடிச்சுடுவார் கோபாலம் மட்டும் தான் வர முடியும் உற்றாட்டத்தை வேண்டச்ச கூட அந்த கோபாலன் அந்த ராஜகோபாலன் எவருமா இங்க குழந்தையில திருக்குழந்தையில வந்து கோலால் நிறைவேத்து குடந்தை கிடந்த குடமாடி என்ன பண்ணான் கண்ணன் அப்படியே குடமாடினான் கோலால ஆணிலை தான் மேய்ச்சான் குடமாடிட்டான் நின அங்க வந்து படுத்துருக்கான் தர ஆயாசங்கில எப்படி படுத்துட்டு இருக்கலாம் வந்தவானா சேமிக்கட்டும் வந்தவானா பார்க்கட்டும் எல்லாரும் ஆனந்தமா இந்த எம்பெருமான் குழந்தை எம்பெருமான கண்ணால் வருகக்கூடிய அமிர்தமாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் அமால் கேக்குற ஆண்டால் அதாவது எம்பெருமானோடய இருக்கிறதுனால வேற எதுலயும் புத்தி செலுத்தாது உள்ள விஷயம் அமல்தான் வேலையே <laughs> கிடையாது வந்து பெருமான திருச்சு அந்த பார்த்த எப்பெருமான விருந்திருந்து கூட இருக்கு அதனாலதான் அந்த துருசுறாவது கொண்டு கொடுக்க கூடாதான்னு கேட்டாலாம் நிலைமை வந்து பாகவதில கோபிகைகள்லாம் இருந்திருக்கு கோபிகைகளை கண்ணன் விட்டுட்டு போயிட்டான் பாகவதைகள் அவருக்கு எப்பரிமானத்தவரை ஒண்ணுமே தெரியாது இல்லையா கண்ணனத்தவரை ஒண்ணு தெரியாது பிரஜபூமியில தனியா கோபிகைகள்லாம் இருக்கா அப்போ எத்தனை நாள் தனிமைங்கிறதே சாதாரணாவே எல்லாருக்கும் தனிமைங்கிறது பெரிய ஒரு வயசானவாளுக்கு சின்ன தனிமைங்கிறது ரொம்ப பெரியது நமக்கு ஜெயில பட்ட மாதிரிதான் அது ஜெயில் கைதி மாதிரிதான் தனிமைங்கிறது ஆனா நம்ம ஹிரதயத்தை ஒன்னூறுத்தட்ட கொடுத்த தனிமை இருக்க அதுவும் ஹிரதயத்தை பெருமாள் கொடுத்துட்டோம் அப்படின்னா என்ன சாமான்யமா இருக்கிற வாட்டை ரெண்டு நாள் கண்டப்படுவா இல்ல நமக்கே ஆ வாழ்க்கையில ஒரு அதிருப்தி ஊதுரும் போயிடும் ஆனா அந்த உறவு இருக்கேன் உறவே நமக்கு ஒழிக்க ஒழியாது ஏழே ஏழு பிறவிக்க முந்தோன்னோடுன்றதுனால எத்தனை சென்மா எத்தனை பிறவி எடுத்தாலும் நமக்கும் அந்த உறவு தொடர்ந்து வந்துட்டே இருக்கு அந்த ஆத்மாவா குருமான் இருக்க முடியலேதார் மரத்துள்ள இருக்கிற நெருக்கு மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி தத்துவம் பரவாயில்ல அந்த அப்ப வர அப்ப வராத்தவர் வர உத்தவரை பார்த்தவங்க இவாளுக்கு வந்து கண்ணனை பார்த்த மாதிரி ஒரு ஆனந்தம் ஏன்னா அங்கிருந்து வராது லேடு அப்போ கேட்கறான் கண்ணனை வந்து இப்ப என்ன விட்டுட்டு போயிட்டானே எங்களால உங்களோட பிரிவை தாங்க முடியலையே ஆனாலும் நாங்க உயிர் வாழ்ந்து கொடுக்கோம் கண்ணனை உப்புட்டு நாங்க ஏன் உயிர் வாழணும் தெரியுமா என்னைக்காவது ஒரு நாள் கண்ணனைகளை பார்க்க வருவான நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு இன்னைக்கு வருவானா பார்ப்போம் இன்னைக்கு வரல நாளைக்கு வருவானா பார்ப்போம் நாளைக்கு வரல அவனை பேசின பே அவடினா நதி அந்த அவனோ கடைக்கன் பார்வைோட புன்சி போட கடைக்கன் பார்ையோட அதை நினைச்சு நினைச்சு நினைச்சு நாங்க உயிர் வாழ்வில் இருக்கோம் இல்லைன்னா இருக்கு இல்ல உயிர் இருக்கவே இருக்காத கவலை வாழலாம் கோபிஷைகள் கிருஷ்ண வீரிய மரதாம் கிருஷ்ண அசிதம் முகஜிது சாங்கர்வானா சிதிலா பிரியாதா சரி சைலகன் அப்படியோ இந்த நிலையில தான் நம்ம பராமர்சன ஆயிட்டு இருக்கா ஆண்டால் எப்படி நிலையில இருந்தாலும் போட்டி கிடந்த நிலையில இருந்தா அந்த கோபிகைகள் இருக்கக்கூடிய நிலையில நம்ம பராமரிச நாயினி இருக்கா நாளைக்கு நட்சத்திரம் இல்லையா அழுவார் திருநட்சத்திரம் இல்லையா இந்த பராமர்ச நாய்க்கு வெம்பரமான நினைச்சு நினைச்சு நினைச்சு உங்களால் தளர்ந்து பித்து முடிச்சு போய் உன்னோட இந்திரியங்கள் எல்லாம் இதெல்லாம் கலர்ந்து போய் அந்த கரணங்கள் எல்லாம் வீணா போய் மயங்கி அப்படியே பேச்சு மூச்சு எல்லாம் நோய் வந்துட்டு பராமர்சனாயிருக்கு